ஏழு அனஸ் ராஹூங் அவர்கள் கூறியதாவது எங்களது வீட்டில் நபி சொல்லாஹூ அலஹு வசலம் அவர்களை பின்பற்றி நானும் மற்றொரு சிறுவரும் துழுதோம் என் தாயார் உம்மு சுலைம் ரதி அவர்கள் எங்களுக்கு பின் நின்று துழுதார்கள்